வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே பௌத்ரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தன் தபோனி சுகாச்சாரியருடைய திருத்தந்தையார வேதவியாசர் மகாபாரதத்தையும் பாகவதத்தையும் பாடி உலகத்துக்கே நன்மை செய்தார் வியாசருடைய மகாபாரதத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இவற்றை வெறும் கதைகளாக கதைப்பாத்திரங்களாகவே கொண்டாலும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிக முக்கியமானவை ராமாயணம் ஒரு உண்மையில் நிகழ்ந்த நிகழ்வு மகாபாரதம் உண்மையாக நிகழ்ந்ததனுடைய எழுதிவைக்கப்பட்ட வரலாறு ஆனால் பலரதை ஏற்றுக்கொள்ளலாம் சிலரதை ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இதில் சொல்லப்பட்டிருக்கும் உயர்ந்த கருத்துக்களை ஒரு நாளும் மறுக்கவே செய்யார்கள் தானே போதிக்கிறது அந்த கதையும் உண்மையாகத்தானே இருக்கிறது பின் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு யாது குறை அதில் விதுரர் என்னும் கதாபாத்திரம் நேர்மையின் மொத்த உருவம் உண்மைக்கு அடையாளம் எதற்காகவும் தர்மத்தை விட்டுக் கொடுக்காத உறுதி கொள்கைகளில் இருக்கக்கூடிய பற்றுதல் இப்படி ஒருத்தர் விதுரர் திருத்தராஷ்டனிடத்தே பேசிக் கொண்டிருக்கிறார் பார்த்தோம் விட்டு கொடுக்க முடியாத இழந்து விடுவோமோ என்கிற பயம் தன் தம்பிக்கு ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் செய்து விட்டார்களே என்கிற உள்ளூர கோபம் நமக்கும் கண் தெரியாமல் போயிற்றே இதனால் நாமேதானும் கழுதி ரக்கப்பட்டோமா தாழ்த்தப்பட்டு விட்டோமா என்கிற உள்ளூர் இருக்கிற மனப்போராட்டம் இப்படி பலவற்றுக்குள்ளும் ஆட்பட்டான் திருதராஷ்டிரன் அந்த நிலை அவனது மட்டுமல்ல நம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நிலை உண்டு அந்த நிலையை தாண்டுவதற்கு தான் விதுரை உபதேசிக்கிறார் திருத்தராஷ்டனுக்கு பல முறைகளில் துன்பம் என்றால் நமக்கு வெவ்வேறு விதங்களில் துன்பம் இருக்கிறது எல்லாருக்குமே அனைவருக்கும் பொதுவாக விதுர நீதி உதவும் அதில் தற்போது நாம் பண்டிதர்கள் மூடர்கள் இவர்கள் இருவருடைய அடையாளங்களை பார்த்து வருகிறோம் பண்டிதர்களுக்கு இலக்கணத்தை பார்த்து முடித்தோம் இப்ப மூடர்கள் முட்டாள்கள் யாராருன்னு அடையாளம் காட்டுகிறாள் இதில் கடந்த நாள் போது அகாமான் காமயதி யகா காமயானான் ஹரிச்சஜேத் என்ற ஒரு அடையாளம் பார்த்தோம் யாரொருத்தன் விரும்பத்தகாதவற்றில் விருப்பம் வைக்கிறானோ விரும்பத்தக்கவற்றை விரும்பாமல் இருக்கிறானோ இவர்கள் இருவருமே முட்டாள்கள் என்று கூறினார் நமக்கு எது விரும்பத்தக்கது எது விரும்பத்தொண்டால்தான் எது விரும்பத்தக்கது விரும்பத்தகாதது என்பதே புரியும் இப்ப எனக்கு உடம்புல ஆரோக்கிய கேடு எதுவும் இல்லை அப்ப எப்படியும் சாப்பிடலாம் சற்று அதிகமாகவும் சாப்பிடலாம் நேரம் கட்ட சாப்பிடலாம் அப்ப உடம்பு ஆரோக்கியத்தோடு இருந்தால் வேலைக்குத்தான் சாப்பிடணும் ஒரு ரெண்டு நாள் தப்பி போனாலும் அதனால தப்பில்லை அதே ஒருத்தருக்கு இப்ப ஆரோக்கிய வயறு சரியில்லை அல்லது வேற ஏதோ உபாதைகள் உள்ளன அப்படி இருக்கும் போது சரியா உணவு இருந்த வேண்டும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுக்கூடாது குறைவா சாப்பிடக்கூடாது நேரம் கழிச்சு சாப்பிடக்கூடாது அப்ப இது இத்தனையும் ஆரோக்கிய குறைவிருப்பவனுக்கு நோயாளிக்கு விரும்பத்தகாதது அந்த விரும்பத்தகாததை விரும்பவதே கூடாது அப்ப நான் யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கேன் நான் நோயாளியா அல்லனா நான் வயசானவனா குழந்தையா இப்ப நான் வயச எடுத்து புளியோதரை தாராளமா சாப்பிடலாம் தப்புண்டே புளியோதரை சாப்பிடணும் ஆசை கூட விரும்பத்தக்கவற்றை விரும்பலாம் அதே ஒரு சிறு குழந்தை திறந்த குழந்தை மாசம் ஒன்னாறு தாய்ப்பால் குடித்து கொண்டிருக்கும் குழந்தை அதுக்கு புளியோதரை வேணும்னு ஆசைப்பட்டா தாயார் கொடுப்படா கையை தட்டியே ஊட்டுடுவோம் அது தப்பித்தவரை புளியோதரை எடுத்து வாயில வச்சுக்க போனாலும் தாயார் ஊட்டி விட மாட்டாள் ஏன்னா அதற்கது விரும்பத்தகாதது இதுல நாம புரிஞ்சுக்கிறது வயோதிகனா இளைஞனா நாம் ஆறு இதுல எத்தனை நாம நினைத்து கொண்டாலும் குழப்பம்தான் மிகும் எது விரும்பத்தகாததோ அதை விரும்பறதுக்கு ஆரம்பிச்சுடுவோம் நாம் இந்த உடல்னு நினைத்து கொண்டாலே அப்ப உடலுடைய இன்பம் விரும்பத்தக்கது உடலுக்கு துன்பம் விரும்பத்தகாததுன்னு முடிச்சுடுவோம் ஆனா நாம் உடலே அல்லவே நாம் ஆத்மாவல்லவா அப்ப நான் ஆத்மான ஐடென்டிஃபை பண்ணிட்டா தான் அதற்கு விரும்பத்தக்கதது அதற்கு விரும்பத்தகாததுமாவும் உடலும் ஒன்று என்று தப்பாக புரிந்து கொள்வதான் தேகாத்மா அபிமானம் என்று சொல்லுகிறார்கள் தேகமே ஆத்மாங்கிற தவறான புரிதல் அது உண்மையல்ல அது சரியானது அல்ல உடல் வேறு ஆத்மா வேறு அதை புரிந்து கொள்ளாமல் தேவோகம் மனுஷோகம் கிருஷோகம்னு பேசுகிறோம் நான் பருத்திருக்கிறேன் நான் இழைத்திருக்கிறேன் தவறான செய்தி என் உடல் பருத்திருக்கிறது என் உடல் இழைத்திருக்கிறது நான்கிற ஆத்மா பருப்பவனும் அல்லன் இழைப்பவனும் அல்லன் இப்ப நான்கு ஆத்மானு புரிந்து கொண்டு விட்டால் வேறு வெறுப்பு வேறு நான்க உடல்னு புரிந்து கொண்டு வேறு வெறுப்பது வேறு உடல்னு புரிஞ்சுவிட்டா அப்ப ஐஸ்வர்யத்தை விரும்புவோம் சுகத்தை விரும்புவோம் லக்சூரியஸ் லைஃப் அதைத்தான் நாம விரும்ப போறோம் பட்டுமெட்டை வேணும் பட்டுத்தலஹானி வேணும் நெய்யா சாப்பிட வேண்டும் எப்போதும் ஓய்வு கொள்ள வேண்டும் நாம் உழைக்காமலே சம்பாதிக்க வேண்டும் எந்த தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டியதல்ல இதெல்லாம் உடலே நான் தெரிந்து கொண்டாள் அப்ப ஏதேது ஆத்மாவுக்கு விரும்பத்தகாததோ அதத்தனி உடலுக்கு விரும்பத்தக்கதாயிருது எதெல்லாம் உணவுக்கு விரும்பத்தக்கதோ அது எதுவுமே ஆத்மாவுக்கு தேவையே இருப்பதில்லை அடைகிற அவன் கல்யாண குணங்களை நன்கு அனுபவித்தல் அதனாலே அன்பு பெருகி அவனுக்கு தொண்டு புரிதல் இதுதான் விரும்பத்தக்கது ஆனா நான் உடல் தெரிந்து கொண்டால் உணவு உடை ஊக்கம் உடல் ஆரோக்கியம் மட்டும் எல்லா சொத்தும் என்னதான் பெண்ணு சுகமோ ஆணு சுகமோ இதை உடல் நான் அறிந்து கொண்டாள் அப்ப நம்ம என்ன விட்டால் அப்படி அந்த மாறிப்பட போகுது இதெல்லாம் விரும்பத்தகாது நான் உடல் வேற லிஸ்டுக்கு போக வேண்டாம் ஏற்கனவே இருக்கிற தலைப்பை மாத்தி நான் போடும் நான் மாறப்போது மாறவே போறது இல்ல ஒரே லிஸ்ட் லெப்ட் ரைட் சைட்ல ஒண்ணும் கர்த்தியம் கிருத்தியாதிருப்திய விவேகம் அன்றால் தெரிவிக்கிறார் இதெது செய்யணும் இதெது செய்யக்கூடாது நாட்காலே நீராட வேண்டும் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் மையிட்டு எழுதுவது கூடாது மலரிட்டு சூடுவது கூடாது நெய்யுண்பது கூடாது பால் உண்டது கூடாது எல்லாம் மார்கொழி நோந்து நோக்கிறபடியால் இது கிடையாது கிடையாது அதே நாட்காலே நீராடுதல் ஐயமும் பிச்சையும் ஆந்தனின் கைகாட்டுதல் பரமநடி பாடுதல் இதெல்லாம் செய்ய தக்கன என்ன ஆத்மானு தெரிஞ்சுட்டா தானே இதெல்லாம் செய்யத்தக்கணும் என்ன உடல்னு தெரிஞ்சு நான் எங்க காலங்கார்கால எழுந்து நாட்காலே நீராட போறேன் உடல் சுக்கமா இருக்கணும்னா ஏழு மணி குறைஞ்சி எழுந்திருக்க கூடாது இன்னும் சுத்தமா இருக்கணும்னா மெதுவா சோம்பலோட ஒன்பது மணிக்கு குளிக்கிறதுக்கு போனாலே போடும் அப்ப அதே லிஸ்ட் மாறி தரது பத்தில இந்த பக்கம் பார்ப்போம் இப்போ மைய தொழுகும் மலரிட்டு நான் பால் உண்ணும் நெய் உண்ணும் என்ன உடல்னு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணணுமே வெறுப்புற்கும் விரும்ப தகாதவற்றை விரும்புவதற்கும் காரணம் நம்மை என்று ஒழுங்காக அடையாளம் கண்டுகொள்ளாதது நம்மாழ்வார் ஒரு பாசரத்தில் சாதிக்கிறார் ஏராளம் இரையோனும் திசமுகனும் எனக்கு தவிர்கிறார் நம்மாழ்வாருக்கு இப்ப பெண் தன்மை அவருக்கு பராங்குஷனாய்கி என்று பட்டப்பெயர் ஆழ்வாருடைய திரு தாயார் பெண்ணிடத்தில் கேட்கிறாய் என்ன பெண்ணே இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்ங்கிறே வளையல் வேண்டாம் என்கிறாய் உன் மேனி ஒளி வேண்டாம் என்கிறாய் உன் மேனியின் வரணம் அழகிய வரணம் அந்த வரணத்தை வேண்டாம் என்கிறாய் உன் கற்பை வேண்டாம் என்கிறாய் உன்னுடைய மாண்பை வேண்டாம் என்கிறாய் எதுவுமே வேண்டாம் வேண்டாம் சொல்றாயே இதெல்லாம் வேண்டுமே என்று தாயார் சொல்ல மகள் பதில் கூறுகிறார் பெருமானாலே பிடிக்கப்படல பெருமானுக்கு இதெல்லாம் என்கிட்ட இருக்கிறது பிடிக்கலனு விட்டால் அவனுக்கு பிடிச்சது மட்டும்தான் எனக்கு விருப்பம் என் மனவாளனான பகவான் பெரிய பெருமாள் அரங்கநாதன் அவனுக்கு ஏதேதில் என்னிடத்தில் விருப்பம் இல்லையோ அதத்தனே எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் மாராளன் தவறாத மணிமாமை குரவிலமே மட நெஞ்சால் குரவிலமே வரிவளையால் குரவிலமே ஒன்னொன்னும் குறவிலம்னால் இது வேண்டாம் வேண்டாம் இதனால ஊர்லாபம் இல்லை அப்ப பகவானாலே நம்மிடத்தில் எதது விரும்பப்படுகிறதோ அதில் விருப்பு கொள்ள வேண்டும் அவர் நம்மிடத்தில் எதெது விரும்பலையோ அதில் விருப்பு கொள்ள வேண்டும் அவர் நம்மிடத்தில் எதை விருப்பப்படுவார் நம்மிடத்தில் இருக்கிற வைராக்கியம் நம்மிடத்தில் இருக்கும் கர்ம ஞான பக்தி அவன் பால் நம்ம கொண்டிருக்கிற பக்தி அன்பு இவைதான் பகவானுக்கு பிடிக்கும் இதைத் தவிர நம்மகிட்ட இருக்கக்கூடிய உலகத்தையே பார்த்தல் வைராக்கியம் இழந்திருத்தல் கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும் சித்தின்பத்திலேயே உடலுகள் இதேதும் பகவானுக்கு பிடிப்பதில்லை அப்ப நான் ஆத்மான அடையாளம் கண்டுகொண்டால் லிஸ்ட் மாறுடுறது நாம் பகவானுடைய அடிமையின் அடையாளம் கண்டுகொண்டால் லிஸ்ட் மாறுறது நான் சுவந்திரன் யாருக்கும் அடிமை அல்லன் நான் உடல் அப்படின்னா லிஸ்ட் நேர் எதிராப்படுது இப்ப நம்ம முட்டாளா இல்லையான்னு எப்படி முடிவு பண்ணிக்கணும் நான் ஆத்மானு முதல் அடையாளம் நான் பகவானுக்கு அடிமைங்கிறது இரண்டாவது அடையாளம் இந்த அடையாளங்களை கொண்டுதான் விரும்பத்தக்கன விரும்பத்தகாதன கர்ம யோகன் ஞான யோகம் பக்தி சரணாகதி உண்மை பேசுதல் நேர்மையாக இருத்தல் திருடாமல் இருத்தல் பிறர் சொத்துக்கு விரும்பாமல் இருத்தல் இது வேணும் வேணும் வேணும் விரும்பத்தக்கவை ஆனால் இதில் விரும்ப தகாதவை இதுக்கு நேர் எது பொய்கூறுதல் உண்மை பேசாமல் இருத்தல் கடன் வாங்குதல் திருப்பிக் கொடுக்காமல் இருத்தல் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுதல் இதெல்லாம் விரும்பத்தகாதவை இந்த தக்கவை தகாதவையினுடைய பட்டியல் இதை சரிவர தெரிந்து கொண்டு நேர்மையோட நாம் இருக்கணும் அப்படி இல்ல நம்ம தப்பா அடையாளம் கண்டு கொண்டு விட்டால் தானே ஒரு சாமிப்பா வர தெரிஞ்சால் கண்டு தப்பா அடையாளம் இவர்கிட்ட கேட்க வேண்டியது அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட கேட்க வேண்டியது இவர்கிட்ட கேட்டு ஏன்னா ஒரே குழப்பமா நெஞ்சி போடும்பாடு இருந்தோம் அப்ப நிச்சயமா என்ன முட்டால் பக்கம் கிடச்சுறாக்கா அதத்தான் இங்க சொன்னார் அசாமான் காமயதி யா காமையான விரும்பத்தகாதவற்றை விட்டுவிட வேண்டும் விரும்பத்தக்கவற்றில் பல பேருக்கு நித்திய கர்மானு விருப்பம் அமாவாசை தர்ப்பணம் மாசப்பரப்பு தர்ப்பணம் பண்ணணுமா பெரியோர்களுக்கு சார்த்த தித்தி எண்ணிக்கை சார்தம் கொடுக்கணுமா இதெல்லாம் வேண்டாம சுவாமி நான் தான் உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டேன் நான் ஞான யோகத்தில் இருக்கேன் போ ஆகையால் இதெல்லாத்தையும் விட்டுட்டு தியானம் யோகம் உயர்நிலை இந்த நிலைக்குலாம் நமக்கு ஆகாசத்துல ஏறி வைகுந்தம் பாக்குறேன்னு சொல்லவே கூடாது முதல்ல நமக்கு இருக்கிறவர்களை செய்ய வேண்டும் எல்லா மக்களுக்கும் உதவி புரிதல் எனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை நிறைவாக செய்தல் மாதா பிதாக்களை பாதுகாத்தல் பிராணிகளுக்கெல்லாம் உணவளித்தல் தர்மசாஸ்திரம் சொல்றது ஒருத்தன் அன்னைக்கு சந்தியாதனம் பண்ணேன் பண்ண வேண்டியவன் அன்னைக்கு பண்ணாம விட்டுட்டு பகவானுக்கு பெரிய பூஜை பண்றேன்னு சொன்னால் அது ஏற்காது அதுல அவனுக்கு யோக்கியதையே கிடையாது முடிச்சு நான் பண்ண வேண்டிய அடிப்படையை விட்டுட்டு பெருமாளுக்கு ஒரு லட்சி பெருமாளுக்கு அவர் மாம்சத்தை அறுத்து அதை விற்று ஜீவனம் நடத்தி கொண்டு வந்தவர் ஆனா அவர் மாம்சக்கடையை மூடிட்டு வர்ற வரைக்கும் ரிஷிகள்லாம் அவர் வீட்டு வாசல்ல காத்து பாடம் அவளுக்கு தர்மசாஸ்திரத்துல சந்தேகங்கள் உந்துருமா அந்த சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்காக தர்மவியாதன் வீட்டு வாசலுக்கு வரார் இவராறு இவர் மாம்சத்தை வெட்டி வித்துறவர் ரிஷிகள் போய் அங்க போய் நிக்கலாம் அவருடைய வியாபாரம் மாம்சம் வெட்டி வித்ததாக இருக்கலாம் ஆனா அவனுடைய பெற்ற தாய் தந்தையருக்கு அவன் செய்த கடமை ஒரு நாடு விட்டே கொடுக்க மாட்டான் அந்த கடமையும் விடாமல் தன் தொழிலையும் விடாமல் அதீத ஞானவானாக இருந்தார் அதனால தான் அவரிடத்துல மடிப்போட ரிஷிகள்லாம் வருவாளாம் ரிஷிகள் தர்மவியாதனுடைய வாசல்ல போய் சந்தேகம் கேட்டுக்கணும்னா அவனுக்கு எவ்வளவு பெருமை எத்தனை கடமை ஆட்சிங்கிறதுக்காக நிற்போம் பண்ணணும் பிராணாயாமம் பண்ணணும் அர்ஜ பிரதானம் தயாரத்திரி ஜப்பம் மட்டும் பண்ணிவிடுறேன் அப்படி நின்ன வாக்க பத்து பதினெட்டு இருபத்தி எட்டு ஏதோ ஒரு என்னைக்கு அதை பண்ணிட்டு போட்டோம்னா இது பண்ணதே அல்ல அதனால பண்ண வேண்டியதை முறையோடு செய்ய வேண்டும் நாம் யாருங்கிறத அடையாளம் கண்டுகொண்டு அதில் எதில் விருப்பம் கூடாதோ அதை விட்டுவிட வேண்டும் ஆனால் நேர் மாற நடந்துக்கிறோம்னா நம்ம அடையாளமே தப்பா போடுதுன்னு அர்த்தம் நான் ஆத்மான்னு தெரிஞ்சுந்து பகவானுக்கு கடிமையுட்டால் அப்ப ஐஸ்வர்ய கைவல்லியங்களில் ஆசை ஒழிய வேண்டும் சிற்றின்பத்திலேயும் புலங்களுடைய இன்பத்திலேயும் ஆசை ஒழிந்து ஆத்மாவை ஆத்மாவை அனுபவித்துக் கொள்வதிலும் ஆசை ஒழிந்து பரமாத்மாவை அனுபவித்து வர வேண்டும் அப்ப அதுதான் விரும்பத்தக்கது அதைத் தவிர மற்றவை விரும்பத்தகாதது அதற்கான அம்மாழ்வாரி பாசுரத்தில் ஏராளம் இறையோனும் திசமுகனும் திருமகளும் கூறாளும் தனிவுடம்பன் குலங்குளான் நீராகும்படியாக நிரூமித்து படைகொட்ட மாறாளம் பெருமானுக்கு நம்மகிட்ட எதுதில விருப்பம் இருக்குமோ அதைத்தான் விரும்பணும் அவருக்கு நம்மகிட்ட எதுதில விருப்பம் இருக்காதோ அதை நாமும் வெறுத்துவிட வேண்டும் அதன்படி வாழ்வோம் என்று கேட்டு இன்று இந்த விதூர நீதி